அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு நட்பு என்ற அதிகாரத்தின் குரட்பாக்களின் சாரத்தை தொடர்ந்து மேலும் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம் குரல் ஆறு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு மனம் மகிழாமல் முகத்தில் மட்டுமே மகிழ்வை காட்டும் வகையில் நட்பு கொள்வது நட்பாகாது நெஞ்சம் நிறைந்த அன்பினால் மனமும் மகிழ்வுறும் வண்ணம் நட்பு கொள்வதே உண்மையான நட்பு எனப்படும் அகமும் முகமும் மலரும் நட்பே நட்பாகும் என்பது கருத்து குரல் ஏழு அழிவின் அவை நீக்கி ஆறுத்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு தன்னிடம் நட்பு ஒருவன் அழிவினை தருகின்ற தீய வழிகளில் சென்றால் அவற்றிலிருந்து அவனை விலக்கி மற்ற நல்ல வழிகளில் நடத்தி அவனுக்கு ஊழ்வினையினால் நீக்க முடியாத பெரும் துன்பம் வரும்பொழுது அப்பெரும் துன்பத்தை அவனுடன் இருந்து அனுபவிப்பதே நட்பு எனப்படும் குரல் 8 உடுக்கை இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு ஒரு சபையினிலே ஆடை நழுவி கீழே விழும் சமயத்தில் அவனை அறியாமல் அவனது கையானது உடனே உதவி செய்து மானத்தை காப்பது போல நண்பனுக்கு துன்பம் வரும் சமயத்தில் உடனே சென்று அத்துன்பத்தை நீக்குவதே நட்பு எனப்படும் குரல் ஒன்பது நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை நட்புக்கு மிக மேலான உயர்ந்த நிலை எது என்றால் நண்பனுக்கு தளர்ச்சி வந்த பொழுதெல்லாம் எப்பொழுதும் மனம் கோணாமல் தன்னால் இயலும் வழிகளிலெல்லாம் அறம்பொருள்களில் தளரவிடாமல் தாங்கும் நிலையாகும் குரல் பத்து இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு இணையர் இவரெமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு இந்த நண்பர் என்னிடம் இவ்வளவு அன்பை உடையவர் நானும் அந்த நண்பருக்கு அவ்வளவு அன்பு உடையவன் என்கின்ற வகையில் ஒருவரை ஒருவர் உள்ளன்பு வெளிப்படுமாறு சிறப்பித்து சொன்னாலும் அந்த நட்பானது சிறப்பை இழந்துவிடும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய ஐந்து குரட்பாக்களில் நட்பின் இலக்கணம் நவிழப்பட்டுள்ளது ஜவீரபாண்டியனாரின் தொகைப் பொருளை பார்க்கலாம் குரல் ஒன்று நல்ல நண்பன் ஒருவனுக்கு அமைவானாயின் இடர் இடர்களைந்து எல்லா நலன்களையும் அவன் எழிதில் அடைவான் குரல் இரண்டு அறிவோர் நட்பு நாளும் பெருகி வளரும் சிரியோர் கேண்மை தேய்ந்து தொலையும் குரல் மூன்று மேலோர் நட்பு நூல் நயம் போல் பழகும் தொரும் பேரின்பமாம் குரள் நான்கு அறிவுறுத்தி நல்வழியில் செலுத்துதலே நட்பின் பயனாம் குரல் ஐந்து உணர்ச்சியொத்த நட்பே என்றும் உயர்ந்ததாகும் குரல் ஆறு நெஞ்சம் பொருந்தாத வஞ்ச நஞ்சாகும் குரல் ஏழு நண்பர் துயர் நீக்கலே நட்புக்கு அழகாம் குரல் எட்டு தம் நண்பனுக்கு அல்லல் நேருமாயின் நல்லோர் சொல்லாமலே விரைந்து வந்து அதனை நீக்கி நலம் புரிவர் தம் நண்பனுக்கு அல்லல் நேருமாயின் நல்லோர் சொல்லாமலே விரைந்து வந்து அதனை நீக்கி நலம் புரிவர் குரல் கண்ணை இமை காத்தல் போல் தன்னைச் சேர்ந்தவனுக்கு ஆர்ந்த துணையாய் யாண்டும் அவர் அமைந்து நிற்பர் குரல் பத்து உடல் உயிர் போல் நட்பிருப்பவர் வீண் புகழ்ச்சிகளை விளைந்து கூறார் அனைவருக்கும் மனமார்ந்த தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன